ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்திப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது நீங்களும் பங்கேற்கலாம் உங்கள் விருப்பத்தை எங்களுக்கு அறியத் தருங்கள் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின் அஞ்சல் முகவரி வானிசை மீண்டும் உங்களுக்காக வி ம் என்ற முகவரியுடன் தொடர்புண்டு உங்கள் விருப்பெரிவியுங்கள் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்கு bin begham kooda கவிதை எழுதும் வலிகள் எழுதாமொழிகள்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 தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தைத் தொலைத்த சமூகமாகவே கருதப்படும் அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி குழந்தை முதன் முதலில் பேச கற்றுக்கொள்ள துணையாவது அதன் செவிப்புலன்தானே அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும் எனவே செவிவள்ளியாகச் வழியாகச் சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை எந்திரமயமான வாழ்க்கையினிடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள் வாரத்தில் ஒரு நாள்தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து ஒழித்து வரும் சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும் காலச்சூழலைக் கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி பாணியும் மிச்சத்தக்கது இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெறுக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தகப் பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலும் என எதிர்காலத்திலும் நாம் மார்த்தட்டிச் சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கம் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன் மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வாழ்த்துகிறேன் வாழ்க வளர்கை வானொலி அன்பு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் இது உங்கள் எமில் ராஜா நேரம் சரியாக ஏழு மணி இரண்டு நிமிடம் இது சந்திப்புக்கான நேரம் நீங்கள் அனைவரும் மாவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்திப்பு நிகழ்ச்சி இப்போது இடம்பெறுகின்றது இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் நாங்கள் வானிசையின் வானிலைகளுக்கு வரவேற்கின்றோம் வணக்கம் சத்யலிங்கம் வணக்கம் உங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் நேரத்துக்கு நன்றிகள் உங்களோட கலந்து கொள்வதில் நானும் பெருமை அடைகின்றேன் உங்களை பற்றி எங்கள் நேர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்குங்கள் நாங்கள் எடுத்து யாழ்ப்பாணத்தின் புகழ்புத்த கிராமமான கொள் புறத்தில் வளர்ந்தேன் பின்பு மதக்குளப்புக்கு சென்று என்னுடைய தகப்பனால் அரச பதவியில் இருந்தார் குடியேற்ற திட்ட எனவே அங்கே எனது விளமை பெறாய படிப்புகளை தொடர்ந்தேன் அதன் பிறகு யாழ்ப்பாணம் வந்து அங்கிருந்து அது மத்திய படிப்பு படித்தேன் யாழ்ப்பாணம் கல்லூரியிலே அது படித்து முடிந்த பின்பு அங்கு வேலை செய்தேன் அதன் பிறகு நான் நாட்டில் ஏற்பட்ட போர்க்கால சூழலினால் ஆஹ் இடம்பெயர்ந்த நாடுகள்வுதி அரேபியா ஒமான் குவைத் அப்படி இடங்களில் நான் பணியாற்றினேன் அதன் பின்பு அஹ் வந்து இப்பொழுது இங்கு ஆஹ் குடும்பத்துடன் இருக்கின்றேன் சொர்க்கமை என்றாலும் அது சொந்த ஊரை போல வருமா என்று சொல்வார்கள் ஒரு அருமையான பாடலும் இருக்கின்றது உங்களுடைய இளமை பருவம் உங்களுடைய பாடசாலை பருவம் இன்றைக்கு ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னோக்கி செல்வோம் உங்கள் மனக்கண்களின் முன்னால் மறக்க முடியாத சம்பவமாக அல்லது மறக்க முடியாத விடியங்களாக இருக்கக்கூடிய உங்கள் இளமை கால ஆரம்ப கால காலத்தில் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட ஏதாவது சம்பவம் ஒன்றை பயந்து விரும்புகிறீர்களா உங்களுடைய நண்பர்கள் பலரும் உலகின் பல கூட இந்த கேட்கலாம் இது இருபத்தி மணி நேர இன்பத் தமிழ் ஒளி வானொலி ஊடாகவும் அதே போன்று உலகின் பல பாகங்களிலும் இணையதளத்தின் ஊடாக ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த வானொலி உங்களுடைய அனுபவத்தை ஆரம்ப காலத்தில் உங்கள் சொந்த ஊரில் உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பயந்து கொள்ளுங்கள் தொகுதியில் உள்ளது அங்கு அங்குதான் என்னுடைய தாப்பனாரும் தாயார் அவர்களுடைய இடம் அவர்கள் சொந்த உறவினர்கள் அங்கு எனது இடம் இக்காலம் மிகவும் ரமியமாக இருந்தது இன்றைய போல் அல்லாமல் பெரியடும்பங்கள் என்னுடைய பேரனருக்கு நாங்கள் வளர்ந்த வீட்டுல அங்கே வீட்டு செல்ல பிராணிகள் ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது நிறைய மாமாமார் சித்திமார் சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லி ஒரு ஒரு அன்பு தொட்டிலே சொல்லலாம் வருஷம் பதினாறு போன்று இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஒரு சரியான தமிழ் கிராமம் அது அங்கு விக்னேஸ்வரா பாடசாலையில் எனது ஆரம்ப கல்விகளை படித்தேன் அதன் பின்பு என்னோட சாப்பினார் மட்டக்கிளப்பு மட்ட குழப்பிராமியமான சூழல் விவசாயம் கொளிக்கின்ற சொல்வார்கள் நல்ல பச்சை பசையிலிருந்து வயல்வெளிகள் அங்க ஒரு உன்னிச்ச குளம் வந்து பெரிய குளம் இருந்தது நாளைக்கு இலங்கையில மூன்றாவது பெரிய தேக்கம் ரிசன்பான அன்பான மக்கள் அங்கு இருந்து அதன் பிறகு யாழ்ப்பாணம் வந்து எனக்கு நடந்து வள்ளிக்கூடம் போவேன் மறந்துட்டீங்க சைக்கிள் எங்களுக்கு ஒரு அதுக்கு பிறகு எஸ்ரதுக்குள்ளைகள் எல்லா கஷ்டத்தையும் பட்டு வளர வேணும் என்று அப்பொழுது பெற்றோர்கள் நினைத்தது சத்யலிங்க நீங்கள் அருமையான ஒரு கருத்தினை கூறினீர்கள் இப்போது பிள்ளைகளுக்கு செல்ல பிராணிகளை பார்க்க வேண்டும் என்றால் பெட்ஸ் பெட்ஸ் ஷாப்புக்கு போக வேண்டும் அல்லது ஒரு ஜூவுக்கு மிருகக்காட்சிசாலைக்கு சென்றுதான் பார்க்க வேண்டும் ஆனால் எங்களுடைய இளமை பருவத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனை ரமியமான அனுபவங்கள் எங்களுடைய அதாவது பண்ணையில் அதாவது எங்களுடைய உறவினர்களின் பண்ணைகளில் எத்தனையோ ஆடு மாடுகள் இவைகள் எல்லாம் இருக்கும் இன்று அவுஸ்ரேடியாவின் பல பாடசாலைகளிலும் கூட வாக் டு ஸ்கூல் என்பதே இனி ஒரு ப்ரோக்ராமாக அதாவது ஒரு ஹெல்த் கான்சியஸ் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக செய்கின்றார்கள் ஆனால் எது முன்னோர் எங்களுடைய இளமை பருவத்தில் நாங்கள் இத்தனை அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் அனுபவங்கள் தான் எங்களை இன்றும் ஆரோக்கியமானவர்களாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது அனுபவத்தை ஆரம்ப கால பாடசாலை அதன் உங்களுடைய நண்பர்கள் நண்பியர்கள் பலரை பற்றியும் பேசலாம் நாங்கள் படித்ததுக்காக அப்பொழுதுதான் முதல் தரமாக நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதர கல்லூரிய கல்லூரியில் படித்தவர்களை காணுவோம் அது மட்டும் நாங்கள் ஒருட்டால் போகும்பொழுது எல்லாம் தலை குடிந்தபடிதான் போவோம் நீங்கள் அப்படியா அதை விட வேகமாக வந்துவிடும் தந்தி வதந்தி எல்லாம் இன்டர்நெட்டுகளை விட ரொம்ப வேகமாக வேலை செய்யும் உங்களுடைய அனுபவங்கள் அதன் பின்பு உங்களுடைய விவசாய கல்லூரியில் படித்தேன் அதன் பிறகு இளம் விவசாயிகள் கழகம் நான் அரியா சில காலம் இருந்தேன் அப்பொழுது அங்குள்ள இளைஞர்கள் என்னோட கழத்தில் நாங்கள் நடத்தினோம் பொருளாளராக ஊர்வலங்கள் வைப்பார்கள் வியாழ்பாணத்திலேயே முதலாவது எடுத்தது நாப்பத்தி ஆறு கழகங்களுக்கு இடையில் ஆஹ் அந்த நாட்களில் மாமரத்தில் ஒரு கபலை கத்தி பிரான் சொல்லுவார்கள் அதனுடைய தாக்கத்தினால் இந்த காய்கள் எல்லாம் கொட்டுவதுண்டு அதை நீக்குவதற்கு ஒரு வழங்கப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட விவசாய அதிகாரி என சொல்லியிருந்தார் எனவே நாங்கள் ஒரு டிராக்டருடைய பின்பற்றியில் ஒரு மாமரத்தையே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மீட்டர் உயரமான மாமரத்தை அந்த வைத்து அந்த உறுதியில் கொண்டு போனோம் என்று மக்களை காட்டுவதற்காக அதற்கு அதுக்காக உங்களுக்கு அந்த உறுதியில் பல்கு கிடைத்தது பின்பு அதே மாவட்டத்தை நட்டு காய்க்கப்பட நீட்டோம் சத்தியலிங்கம் சற்று பலமாக பேசினீர்கள் என்றால் உங்கள் குரல் எமது நேர்களுக்கு தெளிவாக கேட்கும் ஆம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் தெளிவாக இடம்பெறும் முதல் பாடல் இடம்பெறப் போகின்றது இந்த பாடலை பற்றி ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா சத்தியலிங்கம் பெண்களுடனே நீங்கள் நம்பிகளை பத்தி போறீங்க நல்லது நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் தெரிவாக இடம் பெறும் இந்த பாடல் நல்லது பெண்களுடனே சுந்தரத்தை லிங்கி நீ பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வரும் மாறு கொள்வோ திங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு தேரத்து தந்தங்கள் பரிசளி போ திங்க கவிதை கொண்டு தேரத்து தந்தங்கள் பரிசளி நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோழிகள் ஓட்டி விளையாடி வருவோம் எஃப் எம் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பதில் நேர் இணைந்திருப்பது வானிசையுடன் இது மெல்பர்ன் கொண்டிருக்கும் உங்கள் இதயம் தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்திப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் சத்யலிங்கம் உங்களை மீண்டும் வானொலிகளுக்கு வரவேற்கின்றோம் இந்த வாரம் சர்வதேச மகளிர் தினம் இடம்பெற்றது நீங்கள் இந்த மகளிர் தின கொண்டாட்டங்கள் கொழும்பிலும் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவதற்கு உதவி புரிந்தவர் அதனை பற்றி ஏதாவது கொள்ள விரும்புகிறீர்களா நான் அதேச கழகம் ஜூனியர் இன்டர்நேஷனல் சொல்வார்கள் ஆமாம் அவர்களுடைய கழகத்தில் நான் வெள்ளவத்தையில் அங்கத்தர சேர்ந்து பின்பு தலைவராக இருந்தேன் சர்வதேச நிர்வாகராகவும் சில காலங்கள் பணிபுரிந்தேன் அப்பொழுது நாங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் கட்டுப்பாடுகள் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தவர் திருவாளர் மன்சூர் கவுஸ் அவர்கள் அவர்கள் எனக்கு சொன்னார் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தனம் கொண்டே செய்ய வருங்காலத்தில் கருத்தரங்கு நடத்த வேண்டும் ஹோட்டேலில் நடத்தினோம் இது நடந்தது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகள் அதற்கு என்னுடைய கழகத்தில் பரத்த எதிர்ப்பு இருந்தது என்றால் நாங்கள் எவ்வளவு செலவு செய்கிறோம் இதுக்கு யார் வரப்போகிறார்கள் பெண்களை நண்டு முன்னிலையில் வர்றது என்றெல்லாம் பலர் இதனால் ஏதாவது உங்களுக்கு வச்சு நான் அதை கொண்டு கமிட்டியில் கொடுத்தேன் உடனடியாக பாஸ் பண்ணப்பட்டது நாங்கள் நூறு இடங்கள் அதில் ஆயத்தப்படுத்தி இருந்தோம் எ நிகழ்ச்சி துவங்க முதலால் நூற்றி பத்துக்கு மேல ஆக்கள் கேட்டார்கள் அரவணுமன்று மிக வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கின்றன மிக வெற்றிகரமாக நடந்து அதற்கும் எங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடத்தியதற்காக வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் விவசாய துறையில் பணிபுரிந்திருக்கிறீர்கள் சமூகத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒன்றில் நீங்கள் வைத்தியராக வர வேண்டும் அல்லது பொறியியலா அல்லது வழக்கறிஞராக வர வேண்டும் அல்லது ஆசிரியராக இந்த விவசாயத்துறை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது பெற்றோர்கள் மத்தியில் அதற்கான சரியான ஊக்குவிப்பு என்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு எவ்வாறு இந்த ஆர்வம் ஏற்பட்டது உங்கள் பெற்றோர்கள் எவ்வாறு உங்களுக்கு அந்த துறையில் நீங்கள் ஈடுபடுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை பற்றி கருத்து பயந்து கொள்ளுங்களேன் என்னுடைய மனம் புதுமையான வயதாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலே குஞ்சுகள் ஒரு நாள் கோழி குஞ்சு சொல்வார்கள் அதுகள் கொழும்பிலிருந்து வேறமே அல்லது யாழ்ப்பாணம் விவசாய பண்ணைகளிலே அதை அவர்கள் அந்த குஞ்சுகளை பொறுப்பித்தார்கள் கடகத்துக்குள் மூடி வைத்து அது ஒரு நாள் வரை வடிவா இருக்கும் அவர்கள் உற்சாகப்படுத்தி அதுக்கு வருத்தம் வந்தா அந்த மிருக வாய்ச்சல் போய் அதுல காட்டி செய்து அப்ப அதுல இருந்து நான் அந்த கோழிகளை கொஞ்சம் வளர்த்து கொண்டு வர்றது உண்டு வீட்டுலயே தேவைக்காக முட்டைகள் எல்லாம் மற்றது நாங்கள் ஊ சமுதாய கட்டுக்கோப்பிலே கமக்காரன் தான் உயர்ந்தவன் நிச்சயமாக அவருக்கு ஊர்ல நடந்து போகும் பொழுது மற்றவர்கள் அவர்கள் மரியாதையாக வாங்குவோன்னு கை வைக்க முடியாது ஒரு கட்டத்தில் எங்களுடைய பழைய அதிபர் ஜே ஆர் ஜெவத்ராவலில் இறங்கி கலப்பை பிடித்து உழுத காலம் இருந்தது விவசாயத்தை உற்சாகப்படுத்தணும் என்று இலங்கை விவசாய கிராமம் இளைஞர்கள் மத்தியிலே அப்பொழுது அந்த பசுமை புரட்சி இருந்த காலம் ஆயுதங்களில் கூட எழுதி போட்டு கடைசியில் எழுதுவார்கள் லோங்லீவ் கிரீன் ரெவலூஷன் என்று கூட உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று மரமலி ஏற்பட்ட காலம் என்று கூறுவார்கள் நாங்கள் வளர்ந்த காலத்திலே மிளகாய் உற்பத்தி திட்டங்கள் விஸ்வமடு முத்தியங்கட்டு அங்க எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது அங்கரிடம் இருந்தது போற பாதையில உடையார் கட்டுன்னு சொல்லி அந்த மண் நல்ல செம்மண் நல்லா மிளகாய் விளையும் அப்ப அங்க போய் மிளகாய் ரெண்டு வருஷத்துல கார் வாங்கிடுவார் போட்ட ரெண்டு அப்படி அந்த மிளகாய் தட்டுப்பாடு ஏற்பட்டது மிளகாய் அவ சொல்லினால் இல்ல அது அப்படி செய்ய முடியாது உள்ளாட்டு பற்றிக்குத்தான் நாங்கள் இடம் கொடுப்போம் மிளகாய் நாற்பது ஐம்பது ரூபாய் கூட வித்தது அது பல இளைஞர்கள் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது தூண ரெண்டையும் சுவத்த மிளகாய் வடிவத்துல செய்து வச்சு அப்படியோ அப்படின்ற எழும்பின வீடு வச்சா சொன்ன அப்படி ஆஹ் நிச்சயமாக நீங்கள் கூறிய கூறும் பொழுது அஹ் எனக்கும் ஞாபகம் பெறுகின்றது பலருக்கு சொன்னால் கோழியால் பறக்க முடியும் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் ஆனால் நான் பார்த்திருக்கேன் இரவு நேரத்தில் மாலுக்கு மேல் பறந்து சென்று அது பாதுகாப்பாக துயில் கொள்ளும் அதேபோன்று நீங்கள் கூறியதை கூறியதை பார்க்கும் அந்த கோழி குஞ்சு பொறிச்ச பிறகு தாயோடு இருக்கும் பொழுது ஒரு பருவம் வரும் வரைக்கும் பருந்துகளிடம் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அந்த கடமையும் சில நான் பாடசாலை விடுமுறைகளுக்கு செல்லும் எனக்கு தான் அந்த கடமை அம்மா சொல்லுவார் போய் பார்க்க வேணும்னா எத்தனை அருமையான ஒரு இளமை காலம் அனைவருக்கும் இருந்தது அன்று நீங்கள் கூறியது ஒரு அருமையான கருத்தினை கூறினீர்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் வெளிவரும் பொழுது நான் பார்த்துருக்கின்றேன் எமது நாட்டிலும் இருக்கும் சில அருமையான திட்டங்களை பற்றி நீங்கள் பேசினீர்கள் மொழி மத கட்சி வேறுபாடு இல்லாமல் நீங்கள் நீங்கள் நாட்டில் நாடு தகுந்தது ஏற்பட்டது பிரதானமாக உங்களுடைய இனக்கலவரங்களின் பின்பு அதனால் நான் நேரடியாக தாக்கப்படவில்லை ஆனால் தாக்கப்பட்ட பலரை அதோடு நாங்கள் முன்னேற வேண்டுமா இருந்தால் வெளிநாட்டுக்கு போயேதானா வெளிநாட்டுக்கு போனால் பாட்டு படிக்கும் ஓடி ஓடி உழைக்கணும் வெளிநாட்டுக்கு போனவர்கள் வந்து நல்ல கதையெல்லாம் சொல்லுவார்கள் அப்ப நாங்களும் போனால் நல்லா இருக்கலாம் என்பது மற்ற நாட்டு ஏற்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகள் இதனால் நான் நிச்சயம் இல்லை வெளிநாட்டுக்கு போய் மத்திய கலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது கோல்டு காலிலே அவர்களுக்கு வருமானம் அவர்கள் வீடுகள் கட்டினார்கள் எனவே அதை பசுமைப்படுத்துவது ஒரு பெரிய வேலையாக இருக்குமா எனக்கு புரிகின்றது உங்களுடைய அவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில் நான் ஒமானில் கடமையாட்டியது மினிமம் வாட்டர் கல்டிவேஷன் பின்பு சவுதி அரேபியாவில் தொடர்ந்து கடமையாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது ஒரு நேவி தளம் கடற்படை தடையினர் அமெரிக்க கடற்படை தடையினருடைய நிலையம் அங்கு கன உத்தியோகத்தருடைய வீடுகள் அதை சுத்தி பசுமைப்படுத்தும் பணி நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் அவர்களை மேற்பார்வை வெயில் மரக்கன்றுகளை வளர்க்குவது ஒரு பெரிய சேலஞ்ச் இரண்டாவது பாடலுக்கான நேரம் என்ன தெரிவு அந்த பாடலின் பின்னணி என்ன நீல நாம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்று பாட்டு எனக்கு சின்ன நீலனராம் விருப்பம் என்னுடைய தாத்தனருக்கும் நீலனம் விருப்பம் அவர் நீலத்தல் மோதிரம் அணி வேற அவருடைய மோட்டார் வண்டி கூட நீலனராம் திரு கிருஷ்ண பிள்ளை அவாரு ஓ எனவே அந்த மற்றது ஆங்கத்தில் கூட லண்ட் அரச பரம்பரை நல்லது உங்களுக்காக நிகழ்ச்ச பாடல் நன்றி நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீள வானுக்கும் கடலுக்கும் நீள காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீள तो <laughs> நீல நேரம் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணோ நீளம் நேர்கள் இணைந்திருப்பது வானிசையுடன் இது சந்திப்புக்கான நேரம் என்ற நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் லாயன்ஸ் சத்தியலிங்கம் மீண்டும் உங்களை வானிலைக்கு வரவேற்கின்றோம் சத்தியலிங்கம் லாயன் சத்தியலிங்கம் நீங்கள் ஒரு சமூக சேவையாளர் கிளப் லாயன்ஸ் கழகத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தவராக இருந்திருக்கிறீர்கள் அதற்கு முன்பு ஜேசி அதாவது ஜூனியர் சேம்பரில் அங்கத்தவர்களாக இருந்தீர்கள் உங்கள் சமூக சேவை நீங்கள் சமூகத்திற்காக செய்திருப்ப பற்றியும் இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தபொழுது எனது சில நண்பர்கள் ஆன இயக்கமாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வார்கள் தலைமத்துவம் அனுபவம் சந்தர்ப்பம் இவற்றை நாங்கள் பாவித்து அப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கண்காணிப்பிலே நாங்கள் இயங்குகிறோம் வெம்மை விட வசதி குறைந்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது அந்த காய்கறி முதியோர் வயிற்று சாலை அங்கெல்லாம் போய் நாங்கள் அவர்களுக்கு தொண்டு செய்வதுண்டு எங்களுக்கு மேற்பார் செய்வர்கள் லயன்ஸ் கழகம் அந்த நாட்களில் டாக்டர் யோக பரஸ்வதி லயன் மகேசன் பெரியார்கள் எங்களுக்கு வழிகாட்டியலாக இருந்தார்கள் மற்றவர்களுக்கு தொண்டு திருப்தி அவர்கள் தம்பி வித்தியாசையில் நடத்தினோம் அப்படி மற்றவர்கள் தொண்டு செய்யும் பொழுது எங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி இருக்கும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் சொல்வார்கள் அதுதான்ஸ்டைய நோக்கம் அதன் பிறகு இங்கு அதில் தொடர்ந்து ஆறு நாடுகளில் இருந்து தம்பியருடன் அங்கத்தவராக மீண்டும் இணைந்தேன் பின்பு செயலாளராக பொருளாளராக இருந்து தலைவராக மூன்று தர இருந்திருக்கிறேன் அப்புறம் அந்த லயன்ஸ் கழகத்தின் மாவட்ட கழகம் அதிலே பணியாற்றி இருக்கிறேன் பொறுப்பு அதிகாரியாக விக்டோரியா மாநிலத்திற்கு இன்னும் தொடர்ந்து மேலே செல்வதற்கு அவர்கள் கேட்கிறார்கள் இருப்பவர்கள் வெள்ளக்காரர்கள் தான் எங்களுடைய வெளிநாட்டவர்கள் குறைவு ஆனால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து பல தொண்டுகள் தன்னலமற்ற தொண்டுகள் செய்வதற்கு உதவி செய்வார்கள் என்னுடைய தொண்டுகள் உங்களுடன் பேசும்போது ஒரு உறவினருடன் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு அனுபவம் போல இருக்கின்றது எத்தனை மணி நேரமும் பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நேரம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது உங்கள் துணைவியாரை பற்றி ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் வைச்சராக கடமையாற்றுகின்றனர் அவர் எனக்கு என்னுடைய நல்ல முயற்சிகள் எல்லாம் பூரண அனுசரணையும் உதவியும் செய்வார் இங்கு யாருந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நான் பல காலமாக இருக்கிறேன் தலைவராக இப்பொழுதும் எனவே நிகழ்ச்சிகளில் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களும் நல்லா வர வேண்டும் அந்த பாட்டு மாதிரி எல்லோருக்கும் நல்லவராக இருப்போம் கொள்கைகளை என்னாலும் மாற மாட்டோம் என்று பிரதானமாக இதனுடைய முதல் ரெண்டு பாட்டுகளையும் தெரிவு செய்தே அவர்தான் அவருக்கு நீளநடம் விருப்பம் நன்றி சத்தியலிங்கம் இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி அலங்கரித்தமைக்கு அதே போன்று நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சுயதகுமார் கூறினார் நீங்கள் எமது வானொலியின் ஒரு ரசிகர் என்று எமது வானொலியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் உங்களுடைய வானொலி எனக்கு மிகவும் பிடித்தது நான் எல்லா வானொலியும் கேட்பேன் ஒரு நடுநிலைமையாக அங்கு பக்கம் சேராமல் தமிழை வளர்க்கறதற்கே நோக்கமாக கொண்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை மீடியா என்று சொல்வது விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் கருத்துகளை கேட்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதுகளை நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுக்கு பெரிய உதவியல் ஒன்றும் இருந்தாலும் ஆஹ் குமார் மற்றது நிர்மலன் நீங்கள் திபாரா குமார் இவர்கள் எல்லாம் அந்த நீங்கள் செய்வதை விட இந்த இளம் பிள்ளைகள் நல்ல அருமையாக தமிழ பேசி கேட்கும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது பிள்ளைகள் இந்த நாட்களில் தமிழ் பேசுறது தெரியாது பல சொல்லுவார்கள் பெற்றோரே சொல்வார்கள் என்னுடைய பிள்ளைக்கு தமிழ் விளங்குமா பேச மாட்டார்கள் என்று இந்த பிள்ளைகள் ஒரு தமிழ் நிகழ்ச்சி ஒரு சர்வதேச தரத்திலே நடத்துவது பெரிய சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக இணைந்து உதவிகள் மற்றும் ஒலிபரப்பிலும் எங்களுக்கு நன்றி சத்தியலிங்கம் இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு உங்கள் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்தி இந்த நேரத்தில் உங்களுடன் விடைபெறுகின்றோம் உங்களுக்காக உங்கள் தெரிவில் அமைந்து இறுதி பாடல் இடம்பெறுகின்றது நன்றி பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அச்சாமை திராவிடர் உடமையடா இதுவரை கேட்டது சந்திப்பு நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொண்டவர் லாயன் சத்தியலிங்கம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் அதற்கு உங்கள் விருப்பத்தை எங்களுக்கு அறியத்தாருங்கள் இதற்காக நீங்கள் எங்களுக்கு எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வானிசை மீண்டும் ஒரு முறை வானிசை டா அஞ்சா திராவிடர் உடமையடா கருதினில் வளரும் மழனையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மாலம் காத்திடையுமா அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா பஞ்சாபை திராவிடருடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா